இதனால் அப்பப்போ தெனாலிராமன் மேலே ஏதாவது பழி போட்டுகிட்டே இருப்பார் ராஜகுரு இதனால் சில நேரம் அரசர் தெனாலிராமன் மேலே கோபமாகி திட்டுறது கூட உண்டு அப்புறம் என்ன பண்ணுவார் மறுநாள் அல்லது ரெண்டு மூணு நாள் கழித்து அவரே தெனாலிராமனை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு வர சொல்லி தான் கூட இது மாதிரி வழக்கமாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை அப்படி தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டான் தெனாலிராமன் பார்த்த உடனே அதை வந்து தாத்தாச்சாரியார் வந்து ரொம்ப பெருசு படுத்தி அரசர் கிருஷ்ணதேவராய்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு உடனே கிருஷ்ணதேவராயருக்கு கோபம் வந்துருச்சு இந்த தெனாலிராமனுக்கு கொஞ்சம் கூட வந்து பெரியவங்க மேலே மட்டுமரியாதையே கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி நினச்சிட்டு கிண்டல் பண்ண வேண்டியது அவங்கள வந்து ஏதாவது வேடிக்கை பொருளாக்க வேண்டியது அதனால் இன்றைக்கி இருக்கட்டும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி தெனாலிராமா இனிமேல் வந்து இந்த அரச சபையில் உன்னை முகத்தை நான் பார்க்கவே கூடாது இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன் நடக்கிறதே வேற உன் முகத்தை நான் பார்த்து விரும்பலை போ அப்படின்ட்டாரான் தெனாலிராமன் அப்போதைக்கு அரசர்கிட்ட ஏதாவது பேசினா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிட்டான் மறுநாள் பார்த்தா மறுநாள் பார்த்தா அரச சபையில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க அப்போ ராஜா நினச்சாரு தெனாலிராமன் இருந்தால் நல்லாயிருக்கும் கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பான் இன்னைக்கு அவன் இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு ராஜா ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் அப்போ பார்த்தா ஒரு நபர் திடீர்னு உள்ளே வர்றாரு அரச சபைக்குள்ளே யாருன்னு பார்த்தா யாருன்னே தெரியலை ஏன்னா வந்து ஒரு பானை கவுத்து இருக்குது தலையில் ஒரு பானை கவுத்து இருக்குது அந்த கண்ணில் ரெண்டு கண்ணுக்கு பார்வைக்காக ரெண்டு ஓட்டம் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க ஹெல்மெட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு உருவம் நடந்து வருது உடனே ராஜா வந்து யாரோ எதிரி நாட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சுதாரிப்பாக அப்படி பார்த்தாரோம் அப்போ யாரங்கே என்ன இது வேடிக்கை யார் இவர் இங்கே யார் அப்படின்னோடனே தெனால ராமன் வணக்கம் மகாராஜா நான் தான் வந்து தென்னாலிராமன் அப்படின்னா தெனாலிராமா உன்னதான் நான் அரச சபைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னாரான் அப்போ சொன்னாராம் தெனாலிராமன் அரச சபைக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லலையே என் முகத்தையே பார்க்க விரும்பலன்னு சொன்னீங்க அதனால என் முகத்தை மட்டும் மறைச்சிக்கிட்டு நான் வழக்கம் அரச சபைக்கு வந்துட்டேன் அப்படின்னானான் ராஜாவாலே சிரிப்பு அடைக்க முடியலையா உன்னோட வேடிக்கைக்கு அளவே இல்லாமல் போச்சு சரி சரி இப்போ இனிமேல் இப்படி பண்ணாத அந்த பானையை கழட்டிகிட்டே போய் உன் சீட்டில் உட்காரு அப்படின்னாரான் உடனே தெனாலி ராமன் வழக்கமாக அவன் உட்காரக்கூடிய இருக்கையில் போய் உட்கார்ந்துட்டு வழக்கம் போல் அரசபையில் அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிட்டான் இப்படி தான் இன்னொரு சம்பவம் நடந்தது வேற்று நாட்டிலேருந்து வேற நாட்டிலேருந்து ஒரு வணிகர் ஒருத்தன் வந்திருந்தான் வணிகர்னால் தெரியும் இல்லையா வந்துட்டு ரொம்ப பணக்காரன் குதிரையில் நிறைய ஆட்களோட வந்து நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் அவன் வந்து ராஜா கிட்டே எப்படியாவது நெருக்கமாக பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனு கிட்டே கேட்டான் எனக்கு வந்து அரசர் கிருஷ்ணதேவராயரை அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா எனக்கு அவர் கூட பழகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டானா உடனே தெனாலிராமனும் என்ன பண்ணியிருக்கான் வாங்க நல்ல வசதியான ஆளாக தான் இருக்கார் நல்ல பார்த்தா ஒரு மதிப்பான நபராக தெரிகிறாரு நல்ல ஒரு பெரிய ஜென்டில்மன் மாதிரி இருக்கு இவரை கூட்டிகிட்டு போய் ராஜாட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ராஜா கிட்டே வந்து இவர் பக்கத்து நாட்டு வணிகர் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுத்தி வச்சிருக்காரு ராஜாவுக்கு அந்த வணிகர் வந்து நல்ல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பரிசாக கொடுக்கவும் ராஜாவும் ரொம்ப விருப்பப்பட்டு அவர் கூட பேச ஆரம்பித்தார் அப்படியே ரொம்ப நல்ல நண்பர்களாக ஆகிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த நபர் வந்து ஒரு போலியான வணிகர் அப்படின்ட்டு அவன் ஆக்சுவலாக பக்கத்து நாட்டு அரசனுக்காக ஒற்றனாக வந்திருக்கான் ஒற்றன்னா தெரியும் ஸ்பை அதாவது பக்கத்து நாட்டு ராஜாவுக்காக வேவு பார்க்குறதுக்காக வந்த ஒரு ஸ்பை அது தெரிஞ்சவுடனே அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு தெனாலிராமன் யார் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம ஒரு பக்கத்து நாட்டு ஒற்றனை கொண்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டான் தெனாலிராமனை பிடிச்சிடுவாங்க இன்னைக்கு அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கொண்டு வர சொன்னாங்களாம் தெனாலிராமன் வந்த பிறகு அரசர் சொல்லியிருக்காரு தெனாலிராமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா எப்போ பார்த்தாலும் உனக்கு வேடிக்கை தானா இப்போ என்னாச்சுன்னு பாத்தியா பக்கத்து நாட்டு ஒற்றனை கொண்டு வந்து வணிகன்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன் நானும் அவங்க என் கூட வந்து நெருக்கமாக பழகிறக்கு அனுமதித்தேன் நான் மட்டும் ஜாக்கிரதை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அவன் என்னை கொண்டிருப்பான் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீ தான் இதுக்கு மேலேயும் உன்ன மாதிரி முட்டாளையூட நான் வச்சுக்க விரும்பல உனக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன தென்னாளி ராமன் ஐயோ மகாராஜா என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்க கூட எவ்வளவு நெருக்கமா பழகினவேனா உங்களை எத்தனை வாட்டி வந்து கவலைகள் மறந்து சிரிக்க வச்சிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை நீங்க தரலாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்கான் அப்போ கிருஷ்ணதேவராய் சொன்னாரா அதெல்லாம் வாஸ்தவம் தான் அதனால நான் உனக்கு வேணா ஒரு வாய்ப்பு தரேன் எப்படி சாகனன்றத வேணா நீ முடிவு பண்ணிக்கோ ஆனா நீ சாகனன்றது கண்டிப்பா உறுதி தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது பட் எப்படி சாகனம் அப்படிங்கறத வந்து நீ வேணா முடிவு பண்ணிக்கோ உன மலையில இருந்து தள்ளி விடுறதா யானை காலில் மிதிச்சு கொள்றதா இல்ல கத்தி எடுத்து வெட்டுறதா இல்ல வந்து உன உயிரோட புதைக்கிறதா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னாராம் தெனாலி ராமன் என்ன பண்ணானா அரசரே என்னுடைய சாவா நானே முடிவு பண்ணிக்கலாமா ரொம்ப நன்றி அரசரே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது நன்றி என்ன கொண்டு சரி சரி சொல்லு எனக்கு வந்து வயசாகி நான் இயற்கையா தான் என்னடா இவன் கழுவுறை நழுவுறை நம்ம கொடுத்த வாய்ப்பை இப்படி பயன்படுத்திக்கிட்டான் என்ன பண்றது நம்மளும் வந்து வாக்கு கொடுத்துட்டோம் இனிமேல் வாக்க மீற முடியாது தொலைஞ்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமா இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு இனிமேல் இப்படி பொறுமையாக இருக்க மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பா வந்து விட்டார அதோட தென்னாலிராமன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு வேக வேகமா அரசர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடியே போயிட்டானான் எவ்வளவு புத்திசாலித்தனமா தப்பிச்சிருக்கான் பாத்தீங்களா அதுதான் தென்னாலிராமன் சரி நேயர்களே